அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தமராகித் தன் துறந்தார் சுற்றம் அமராமைக் காரணமின்றி வரும் சுற்றமானது தன்னை விட்டு பிரிந்து போகுமேயானால் அந்த காரணம் நீங்கிய பிறகு மீண்டும் அவர்கள் வந்து சேர்ந்து சுற்றத்தார் ஆகிவிடுவார்கள் என்பதே இந்த குரலின் பொருள் நமக்கு வேண்டியவர் பிரிந்து போனால் மன வருத்தம் அடைவது எல்லோருக்கும் இயல்பு எனவே முடிந்தவரை நம்முடன் இருப்பவர் நம்மை விட்டு பிரிந்து போகாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுற்றத்தினர் நம்மை விட்டு பிரிந்து போனால் நமக்கு மன கெட்டுவிடும் ஆகையினால் மன கெடாமல் இருப்பதற்காக எந்த காரணத்தினாலும் சுற்றத்தை பிரியாமல் அரசன் வாழ வேண்டும் அரசனோ அல்லது தலைவனோ இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவெருமான் இங்கே உபதேசம் செய்கிறார் அரசன் அல்லது தலைவன் சாஸ்திரங்கள் சொல்கிற வழியில் வாழாமல் மனம் போனபடி நடப்பானேயானால் அவனை சூர்ந்திருக்கக்கூடிய மக்கள் வருத்தப்பட்டு விலகி போய்விடுவார்கள் மறுபடியும் அவன் சாஸ்திரப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்வானேயானால் மீண்டும் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள் இது இரண்டு பக்கமும் நடக்கக்கூடும் அதாவது தலைவன் முறை தவறி நடந்தாலும் சுற்றத்தார் பிரிந்து விடுவார்கள் சுற்றத்தாரும் முறை தலைவன் அவர்களை நீக்க வரும் பிரிய வரும் நடுவு நிலைமை அதிகாரத்தையும் நாம் இங்கே ஒப்பு பார்க்கலாம் வயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவா அன் தாய் மறந்தா அங்கு அசா உற்ற வருத்தம் உசா கேளிரைக் காணக்கெடும் என்று நாளடியார் இருநூத்தி ஓராவது பாடல் உபதேசிக்கிறது அதனுடைய கருத்து கருவுற்றிருக்கிற காலத்தில் ஏற்படுகின்ற இயற்கையான நோவுகளையும் அந்த நோவுகளால் பிறவற்றாலும் ஏற்படுகின்ற வருத்தங்களையும் பிரசவ காலத்தில் உண்டாகின்ற வலியையும் குழந்தை பிறந்து அதனை மடியில் கிடத்திய மாத்திரத்தில் ஒரு தாயானவள் மறந்து விடுவாள் அதைப்போல ஒருவன் பலவிதமான தளர்ச்சிகளினால் அடைந்த துன்பங்கள் அனைத்தும் தன் சுற்றத்தினரை கண்ட மாத்திரத்தில் நீங்கிவிடும் பதவுரை பார்க்கலாம் தமராகி தன்னுடைய சுற்றமாக இருந்து ஏதேனும் ஒரு காரணத்தால் தன் துறந்தார் தன்னை விட்டு பிரிந்து போன சுற்றம் சுற்றமானது அமராமை காரணம் இன்றி அந்த பிரிந்து போனதற்கான காரணம் நீங்கியவுடன் வரும் மீண்டும் சேர்ந்து கொள்வார்கள் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை